சச்சிதானந்தூபா விஷ்வோத்தியேத்தாபய விநாசாய சயந்தனம் ஸ்வனம் வாட்சித்தோதராமற்றீகரிக்கல தேனி பூச்சி ஒண்ணுருக்கு வண்டு இருக்கு வண்ட பற்றி சொல்லி முடிச்சுட்டார் கடைசியாக நம்ம பார்த்தத்தில் சாரத்தை மாத்திரம் கிரகிச்சுக்கணும் எப்படி அந்த தேனை சுவீகரிக்கக்கூடிய வண்டானது எவ்வளோ பெரிசோ சொன்னதோ அது ஹிம்சை பண்ணாமல் அது மாத்திரம் எடுத்துக்கும் அதனால சாஸ்திரத்தினுடைய சாரத்தை மாத்திரம் எடுத்துக்கணும்னார் இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த தேன் மாதிரி சேர்த்து வைக்கக்கூடாது தேன் பூச்சி வந்து இந்த இந்த சேர்த்து வைக்கிறது இந்த வண்டு வந்து சேர்த்தெல்லாம் வைக்காது சாப்பிட்டுட்டு போயிடும் அப்போவே ஆனால் தேனி பூச்சி அப்படி இல்லை தேனெல்லாம் அதை சேகரித்து அதை கொண்டு போய் அதில் இது பண்ணி அதை இன்னொரு தேன் அடையில் சேகரித்து அப்புறம் சாப்பிட்ற பழக்கம் அதுக்கு இருக்குது அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிறார் என்ன சொல்கிறார் மத்தியானம் பிக்ஷெடுக்கிற போது ராத்திரிக்கு உபயோகமாகும் நாளைக்கு கூட காலம்புற வச்சுக்கலாம் அப்படின்னு சேர்க்கக்கூடாதுங்கிறார் சாயங்காலத்துக்கு பகவான் கொடுத்தாருன்னா சாப்பிட வேண்டியது அதனால சேர்த்து வைக்கிறதுங்கிறது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தேனி பூச்சிகிட்டு இருந்து தெரிஞ்சுட்டேங்கிறார் நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஒரு ஒரு திருஷ்டாந்தத்தில் அதில் இப்படி இருக்கணும்னு பார்க்குறோம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம் அந்த மாதிரி இது சாயந்தனம் ஸ்வஸ்தனம் வா நசங்கிருத்த பிக்ஷிதம் சாயந்தனம் பிகிதம் ஸ்வஸ்தனம் பிக்ஷிதம் நான் சங்கிரீத அதாவது சாயங்காலத்துக்காக வேண்டியோ நாளைக்கு சாப்பிட்றதுக்குன்னு வேண்டியோ பிக்ஷை எடுக்கிறத சேகரித்து வச்சுக்க கூடாது அப்படிங்கிறார் அது மாத்திரம் இல்லை எடுத்துக்கிற அன்னத்தை வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் கூட தேவையில்லைங்கிறார் பாணி பாத்திர உதரா அதாவது வாங்கிக்கிறது வந்து பாத்திரம் வந்து கைதான் கரபாத்திரி அப்படின்னு சொல்லுகிறார்கள் இல்லையா அது மாதிரி கையில தான் வாங்கிக்கணுமே தவிர அதுக்குன்னு ஒரு தனியாக வெசல்லாம் வச்சுக்காதேங்கிறார் கையில் வாங்கிக்கோ சரி அதை வைக்கிற இடம் எங்கேன்னா வயிற்றுல வச்சிடும் ஆ வாங்கி வயிற்ல வச்சுக்கணுமே தவிர சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அதை சாயங்காலத்துக்கு சாப்பிட்றது அடுத்த நாளைக்கு சாப்பிட்றது இது பண்ணாதே அப்படிங்கிறார் மக்ஷிக்காய் இந்த தேனி பூச்சிய போல தேனி மக்ஷிக்க போல சேர்க்காதே அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகம் இப்படிதான் இருக்கு சாயந்தனம் ஸ்வஸ்தனம் வா நங்கிருவ சங்கிருநீ பிக்ஷுக்கா முதல்ல பிக்ஷித்தம்னார் இங்கே பிக்ஷுக்காங்கிறார் இந்த பிக்ஷுக்கஹா மக்ஷிக்காய் இவை இந்த பிக்ஷுக்கன் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றவன் அது வந்து சந்நியாசிகள்லேயே பல கிரகங்கள்லாம் இருக்கேன் அந்த மாதிரி அப்படிப்பட்ட பிக்ஷை எடுத்து சாப்பிட்றவன் நம்ம யாராக இருந்தாலும் சரி மக்ஷிக்காய் இவை தேனிய மாதிரி சாயந்தனம் ஸ்வஸ்தனம்பா சாயங்காலத்துக்கு வேணும்னோ நாளைக்கு வேணும்னோ ந சங்கிரித சேர்த்து வைக்கக்கூடாது சங்கிருண்ணு அப்படி சேர்த்து வச்சா என்ன ஆகும்னா தேனை சக சேர்த்து வைக்கிற காரணத்தினால எப்படி தேனி அந்த தேனை வந்து யாராவது எடுத்துன்னு போய்டும் தேன் வந்து தேனி பூச்சி வந்து அந்த தேனை சேகரித்து வச்சுக்கிறது தான் சாப்பிடணும்னு ஆனால் அது கடைசியில் அது கிடைக்கிறதே இல்லை நம்ம அனுபவத்தில் காட்டில் எல்லாம் கிடைக்குமா இருக்கும் நம்ம அனுபவத்தில் நம்ம அதை எடுக்கிறதுனால அதை திருஷ்டாந்தமாக வச்சுன்னு சொல்கிற அப்படி சேர்த்து வைக்கிறவன் சேர்த்து வைக்கிறதுனால தோஷம் அது தேன சக வினஷதி அப்பப்போ கிடைச்சதை சாப்பிடணுமே தவிர எதிர்ச்சா லாப சந்துஷ்டா அப்படி தான் இருக்கணுமே தவிர இந்த சேர்த்து வைக்கிறதுங்கிறது சன்னியாசி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார் இதுதான் அவதூத பிராமண குரு ரெண்டு ஸ்லோகங்கள்லையும் ஒரே விஷயந்தான் அது சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார் திரும்ப சேர்த்தையான தேனியோட தேன் எப்படி அழிஞ்சு போகிறதோ அப்படி அழிஞ்சு போயிடும் அது அழிஞ்சு போறது நீ வந்து அது ஒரு பாபம் நீ சந்யாசி பிக்ஷுக்கன் அடுத்த கஷணத்துக்கு என்ன வேணும் நீ திட்டம் விடப்பட பகவான் சொல்லிட்டார் யோகக்ஷேமும் வகாமியகம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அப்படி இருக்கிற போது எந்த காரணத்தை கொண்டும் நீ சேர்த்து வச்சுக்கிறத பண்ணாதே அப்ப பகவானுடைய வாக்கியத்தில் பரிபூர்ண ஸ்ரத்த வச்சு இருன்னு தான் இதனுடைய அப்ப ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சுடும் சாயந்தனம் பானி பாத்திரோதராமற்ற மிவன் சேஷ் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம்